பாடம் ஐம்பத்தி நான்கு அல்லாஹுவின் அச்சத்தால் அழுவதன் சிறப்பு அவர்கள் அழுதவர்களாக முகம் விழுவார்கள் அவர்களுக்கு அது இறை அச்சத்தை அதிகமாக்கும் அத்தியாயம் நூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹு கூறுகின்றான் இனி என்ன நீங்கள் இந்த செய்தியை பற்றிய ஆச்சரியம் அடைகிறீர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அழாமல் இருக்கிறீர்களே ஐம்பத்தி அத்தியாயம் 59. ஒன்பது மற்றும் அறுபதாவது வசனங்கள்